நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது உருளைக்கிழங்கு அவல் உப்புமா குஜராத்ல ஏதோ பட்டாக்கா போகா இல்லைன்னா பட்டாக்கா போவான்னு சொல்லுவாங்க செய்ய தேவையான பொருட்கள் கெத்தியாவல் ஒரு கப் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு வெங்காயம் ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று எலுமிச்சம்பழம் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம இந்த கெட்டி அவல் வாங்கி அதில் வந்து தண்ணியை ஊற்றி கழுவிட்டு உடனே வடிகட்டிடணும் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் தண்ணியில் சும்மா க க்ளீன் அப்படியே தண்ணியை நல்லா வடிகட்டி ஒரு போலில் எடுத்துப்போம் அந்த அவல்லில் வந்து உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் படி மிளகாய் தூள் சர்க்கரை இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிடலாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுடுவோம் பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சிடலாம் நம்ம வந்து இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு வானல் வச்சிடுவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம வந்து சீரகம் போட்டுருவோம் சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் கிளி போட்டு பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுடலாம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டுவிட்டு நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் உருளை எடுத்து அதில் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் குட்டி குட்டி க்யூப்ஸாக எடுத்து அதில் கட் பண்ணி அதில் போட்டுடுவோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக உப்பு கலந்துப்போம் ஆனால் ஏற்கனவே உப்பு வந்து அந்த அவல்ல கலந்து வச்சுருக்கோம் அவளுக்கு தேவையான அளவு அதனால் இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டுருக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்குக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த அவலை எடுத்து இதில் கொட்டி கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா வேக விடுவோம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த வேகும்போதே தான் வேகணும் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது நல்ல எண்ணெயெலியே வேக வச்சு டவுல வேந்ததும் நம்ம கொத்தமல்லி தழி ஃபைனாக சாப் பண்ணி அதில் கொஞ்சம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் இந்த புளிப்பு தன்மை இருக்கணுன்றதுக்காக அந்த லெமன் ஜூஸ் விழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு சில பழத்தில் வந்து நல்ல ஜூஸ் இருக்கும் அப்போ அது மாதிரி இருந்தால் ஒரு பழம் இருந்தால் கூட போகிறோம் இல்லை கம்மியாக ஜூஸ் வரா மாதிரி ஒரு ரெண்டு பழம் அந்த மாதிரி வெழிஞ்சு விட்டுடலாம் வந்துட்டு கலந்து விட்டுட்டோம்னா சூப்பாபா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி உருளை கழங்கு அவள் லுக்மா தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்